ராமராம ராமராம ராமராமன்னு சொல்றது இது ரொம்ப அருமையா திருநீரணிக்கிட்டு போகுது பார்த்தது ஒலியும் ஒலியில காட்டின காட்ட போறான் நான் காட்டுறேன் இது முன்னால தான் பையன் வர்றான் பின்னா நல்லா பழுத்த திருநீரணி ரொம்ப அருமையா மங்கையரசி யார் மாதிரி நல்ல சந்தனம் உள்ள வச்சிருக்கு சந்தன குழம்பும் நீரும் தன்மார் வீணில் முயங்க பக்தியாருகின்ற பாண்டி மாவி அது போல இருக்கு பார்த்தோன்னே உங்களுக்கு அப்படியே அந்த வைணவ தொடக்கும் வைணவத்துல ரொம்ப பட்டம் அதனால பார்த்தாரு ஆனா இந்த மனவாட்டி பொண்ணு யாரடா என்ன செய்தி பின்னால வர்றா அவ அந்த சீக்கியாரு அப்படின் மனைவி மனைவியா துள்ளியாப்பன் ஆசிரியருக்கு துடிக்குது அல்லவா இவர் வர்றாரு உள் மாசு கழுவுது நீர்ன்றே உபதம் இதெல்ல பாட்டு உபநிடம் என்ன தெரியுமா உள்ளத்தில் இருக்கிற மாசெல்லாம் முழுமையாக போக்கும் என்று ஆமாம் சொல்லுது அந்த திருநீர் அணிந்து அந்த மருமகள் வர்றா நாட்டு பெண் வர்றா நாட்டு பெண் சொல்லிக்கணும் ஏன்னா எப்படி அப்படிதான் பேசணும் ஏன்னா அவங்க இதுதான் நாட்டு பெண் சொல்லுவாங்க அது மாதிரி வரணும் ஆனா இந்த திருநீர் பொறுக்காத அந்த ரெண்டு பேரும் யாரு மாமன் மாமி ரெண்டு பேரும் ராமராம ராமராம என்று சொல்லிட்டு கண் மாசு பாடுபதன கனிந்தோழு தலை என்பால் கவலை கூறுவாள் அப்படி இருக்கும்போது அவங்க என்ன தனியே அந்த பொண்ணை எதுவும் வேலை வேலை சொல்றது அப்படி எட்டு இருக்கிறது கண்ண உடம்பு கூட ஒத்துறதில்லை அதெல்லாம் பண்றதில்லை அப்படிவா ரொம்ப ஒதுக்கி வச்ச மாதிரி இருக்கா இந்த பொண்ணுக்கு என்னன்னு கேட்டா ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டுல அடியாரை பார்ப்போம் திருநடியார் வருவாங்க கொண்டு வந்து மணி புகுந்து குலாவுபாதம் விளக்குவாங்க ஒரு அடிய பார்க்க முடியு தீவினை தீவினை பயன் இவன் செய்த நல்வினை பயன் அதனால இப்படி போச்சு அதனால அவருக்கின்ற பொழுது ஒரு நாள் பார்த்தா அடுத்த பாடலாம் சொல்லல எங்கோ ஒரு கல்யாணம் அதுக்காக போகணும் போகணும்னு சொன்னா கல்யாணத்துக்கு அந்த சிறிக்கு வரப்படாது சரிப்பா ஆனா பையன் ரொம்ப அம்மா அப்பா சொல்லு அவளை சாப்பாடு ஒரு கிண்ணத்துல வச்சு மூடிட்டு வாடா சிவ செய்த பொறுத்திருங்க பாருங்க ஆஹ் காத்திரியும் குட்டிக்கலாம் அது தெரியல காலையில் நாங்கெல்லாம் வந்துருவோம் முருகா முருகா அப்படி இவங்க போனாங்க போன உடனே பெருமானுக்கு விடுமா நேராட்சி தெரியுது திருவண்ணாமலை போனமீன் விருத்தராய் வந்தார் வயசான படிவம் நல்ல திருநீடுங்க வந்தார் என்ன போக்குவருக்கு நலமாக இருக்கும் கவலைப்படாது ஒண்ணுமில்லை பசிக்குது பெருமானி வீட்டை போயிட்டாங்களே என்ன செய்ய முடியாது நீ கதவு வை கை வைத்தானா திறக்க முட்டை திறந்து அவ்ளதான் பத்தே நிமிஷம் அருமையா உணவு எல்லாம் உணவு எல்லாம் பண்ணி எல்லாம் முடிஞ்சது ரொம்ப அருமையான பாட்டு அந்த ஒரு ஒரு வயது முதிர்ந்த வேதியருக்கு எப்படி ஒரு பெண் உணவு தர்றா உணவு தரணும் செய்யாயிடமனு அமுது செவியில் தலைக்கை ஆறு அமுது வாயூட்ட கற்புமே கடப்பாட்டில் ஊட்டுவாருன்னு வரதில்லை கில காரைக்காலமையார்ல அந்த ஊட்டுவாருக்கு விளக்க இந்த பெரிய இந்த தொழிலாளர் போன இல்ல என்ன பண்ணுவோம் நம்மளு கேட்ட பெரிய பப்பா கணவனுக்கு ஊற்று ஆறாக்கமான அவனுக்கு சேர்க்கிறார்கள் ஜென்மத்தில் அங்க கற்புடைய மடவாரும் கடப்பாட்டில் ஊட்டுவார் என்றார் அந்த கடப்பாடுதான் யாதோ லட்சிகள் செய்ய மனுரை இன்ன முது செவியில் ஊட்ட இடையிடையே பேசணும் பேசிட்டு நச்சரிச்சு இருந்த சாப்பாடு சா முடியாது பேசாம தாத்தாவுக்கு வந்து முற்றக்கோசல் அவரை சாப்பிட வைக்கணும் தவிர முட்டைக்கோசல் எப்படி தேங்காய் போட்டுருக்கணுங்க எப்படி நல்லா வச்சிருக்கேன் என்ன வச்சு அவன் பேசுவாரா சாப்பிடுவாரா ஈட ஈட ஏ முகமனுரை செவியில் ஊட்ட அந்த இனிய சொற்கள் செவியில ஊட்டப்படும் இங்க சாப்பாடு ஆறு சுவை வாயூட்டிட்டு மோர்சா சாப்பிட்டு வெளியில கதவு தட்டியா உடனே சாட்டு முடிஞ்சதும் இல்லையோ திடீர்னு நல்ல கட்டிலங்காலையாரு அப்படியே கைய நினைச்சு ஆலாரம் வயோதிகர் சாப்பாடு போட்டோம் பரவாயில்ல இது கட்டிலங்காளையா நிக்குதுன்னு இந்த கட்டிலங்காலையா நின்ன உடனே கதவுல மாமன் மாமி மாத இந்த மாமி வந்து நிக்கிறது குமார என்னடி பண்றேன்னு நீதான் அப்படின்னு சொல்லி திறந்தா பாருங்க சின்ன குழந்தையா இருந்தா என்னடி யார் வீட்டு குழந்தைக்கு நாலாவது வெளியே போவ இதெல்லாம் தூக்குடி குழந்தை போ வெளியே வெளியே போறது மாமி வீட்டுல கொடுக்கறதுக்கு இதோட சரி இந்த வீட்டுல விளையப்படாது போ அப்படியே அந்த குழந்தையோடு துடி வெளியில வருகிறார் கையில் இருந்த குழந்தை தடை மறைத்து கதிர்மகுடம் தரித்து நரும் கொண்ட எந்த வேப்பம் தொடை முடித்து விடனாக கலன் அகற்றி மாணிக்க சுடர் பூணேந்தி விடை நிறுத்தி கயலெடுத்து வழுதி மருமகனாயி மீன நோய்க்கின் மட வரலை மணந்து முழுதாண்ட சுந்தரன் சோமுந்தர பெருமானும் மீனாட்சிமா காட்டினார் அழைத்துக் கொண்டு சென்றார்கள் என்று வெறுத்த குமார பாலரான படவன் கடைசியில் அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் நம்முடைய அந்த அறிவிலை நின்று இந்த அமைப்பில் விடைபெறுகிறேன் வணக்கம்